அல்லாஹை புகழ்ந்து அவன் தூதர் ரசூல் அவர்கள் மீது அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட மக்கிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை பின்பற்றி மர்ணிக்க முஸ்லிமின் மீதும் அப்பாவுடைய நபி முகமது அலஹி சலாத்து வலாம் அவர்கள் சொன்னார்கள் உங்களிலே மரண தருவாயில் உள்ளவர்களுக்கு அல்லாஹை தவிர தகுதியான இலாக எவரும் இல்லை என்பதை கற்றுக் கொடுங்கள் என சொன்னார்கள் சகிமத்தினே தொள்ளாயிரத்தி பதினாறாவது இலக்கத்தில் இந்த ஹதிஸ் பதிவாகி இருக்கின்றது அல்லாஹை ஏற்று அவன் தூதராக அனுப்பிய முகமது அலி சலாத்துவசலாம் அவர்களையும் ஏற்று அந்த தூதர் கொண்டு வந்ததை முழுமையாக நம்புவது குறைந்தபட்ச சுருக்கமான ஈமானாகும் இவ்வாறு விசுவாசம் கொண்ட ஒருவனாக இருந்தாலும் சரி இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய சுருக்கமான வாசகங்கள் லாயிலாக இல்லலாம் என்பதை இறுதி நேரத்தில் ஒருவன் இந்த கொள்கையை ஏற்று இதன் உண்மையான வடிவத்தை நம்பி ஏற்று இதனை சொல்லுவான் என்றால் அவனுக்கு அல்லாவின் அருளை கொண்டு சுவனம் கிடைக்கும் என்பது இஸ்லாம் சொல்லுகின்ற உண்மையாகும் தங்களிடம் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு யூத சிறுவனுக்கு நபி அலைஹி சலாத்து வலாம் அவர்கள் அந்த சிறுவன் நோயிலே இருக்கும் போது இறுதி கட்டமாக சென்று அந்த நேரத்திலாவது அவன் கொள்ளட்டும் என்பதற்காக அழைக்கின்றார்கள் அந்த சிறுவனும் நபி அலகி சலாத்து வசலாம் அவர்களுடைய கொள்கையை அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளுகின்றான் நபி அலைஹி சலாத்து வலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மிக குறைவாக செயல்பட்டான் மிக கூடுதலான கூலியை அடைந்து கொண்டான் என்று நபி அலை பிரஸ்லாம் அவர் சொல்லுகின்றார் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனில் இறுதி நேரங்களில் கூட இந்த அடிப்படை வாசகம் ஒழியப்படுவதென்பது அது தன் சிறப்பானதாகும் ஏனென்றால் ஈமான் எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது அதிலே மிகச் சிறந்தது லா இதாக இல்லம்வா போன்றது செய்தி நபியின் பெயரால் பெரும்பாலும் என்பதற்குரிய உரிய ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் இறுதி நேரத்திலாவது ஒருவன் இந்த அடிப்படை உண்மையை ஏற்பானே ஆனால் அந்த களிமாவிற்குரிய அவன் செலுத்த வேண்டிய கடமைகளை அவன் செலுத்தி இருப்பான் என்றால் நிச்சயமாக அது அவனுக்கு பிரயோஜனம் அளிக்கும் இந்த கலிமாவை தப்பும் தவறுமாக எமது சமூகத்திலே மிக அதிகமானவர்கள் விளங்கி இருக்கின்றனர் ஒரு ஹதீஸை தெளிவுபடுத்தக்கூடிய அதனோடு சம்பந்தப்பட்ட ஏனைய ஹதீஸ்களின் ஒளியில் அதனை பார்க்க வேண்டும் என்ற உண்மையை எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் எல்லோரும் சொல்லுகின்றார்கள் நடைமுறையிலே அவ்வாறு செய்கின்றார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது ஏனென்றால் எவரது இறுதி வார்த்தையில் ஆயுதாக இல்லவா என்பதாக இருக்கின்றதோ அவர் சுவனம் நுழைந்து விடுவார் என்பதுதான் நபியின் பெயரால் சொல்லப்படுகின்ற அந்த செய்தி அனைத்து ஹீதிகளின் ஒளியிலே நாம் தீர்வுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகின்ற பெரும் பெரும் அறிஞர்கள் மட்டும் ஒருவன் மரணித்து விட்டால் அவன் சுவனவாதி தானே என்ற திடீர் முடிவுக்கு வந்துவிடுகின்ற அந்த முடிவின்படி அனைவருக்கும் தீர்ப்பு கொடுக்கின்றார்களா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது 73 வாயிலாகஸ்லிமிண்ட ஒரு ஜமாத் என்றெல்லாம் ஹீசில் விபதிக்கும் போது அந்த உண்மையை தெளிவாக எடுத்துச் சொல்லும் போது அப்போது மட்டும் யாருடைய இறுதி வார்த்தை லாயிலாக இல்லவா என்பதாக அமைகின்றதோ அவர் சுவனம் நுழைந்து விடுவார் என தீர்ப்பு வழங்குகின்றார் இமாம் தேவையில்லை ஜமாத் தேவையில்லை ஜமா அன் முஸ்லிமீ என்பது அவசியமில்லை இறுதி நேரம் அவன் லாயிலாக இல்லவா சொன்னான் எனவே அவன் சுவனம் செல்லுவான் தீர்மானித்து விட்டார்கள் அதே லாயிலான இல்லவா என்பதை சொல்லக்கூடிய இன்னும் சில அடிப்படைகளை மறுக்கக்கூடியவர்களில் ஒருவர் உதாரணமாக அபு பக்தரும் உமரும் ரபியும் சோனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் இவர்கள் நரணவாதி என்று ஒரு சாரார் துணிந்து சொல்லுகின்றார்கள் தூதர் சுவனவாதி என்று தீர்ப்பளித்த இருவரை பார்த்து அவர்கள் நரவாதிகள் என்று மிக தெளிவாக சொல்லுகின்றவன் நிச்சயமாக காதிரை இந்த சீயாக்கள் உலகிலே முப்பது நாற்பது கோடிகளை தாண்டி இருக்கின்றார்கள் இவ்வாறில் உமர் ரபியுல்லாக ரபியுல்லோ அவர்களை காபிர்கள் என்றும் நரகவாதிகள் என்றும் சொல்லுகின்ற இவர்களில் எத்தனையோ பேர் இறுதி நேரம் இல்லல்லா என்ற வார்த்தையோடு மரணிப்பார்கள் இறுதி தூதர் முகமது அலைமி சலாத்துலாம் அவர்களுக்கு பின்னர் மிர்சாலாம் என்பவரை நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள் இன்று உலகிலே அதிகமாக இருக்கின்றார்கள் அஹமதியா முஸ்லீம்கள் என்று பெயர் சுட்டிக்கொள்ளுகின்றார்கள் இவர்களிலும் எத்தனை என்பதோடும் அறிவிக்க முடியும் இவ்வாறு பல பிரிவுகள் இலங்கையிலே அப்து ரவுக் மௌலவியை எடுத்துக்கொண்டால் அனைத்து படைப்புகளுமே அல்லாஹான் என்று ஒரு மிக வலிகட்ட ஒரு கொள்கையில் இருக்கின்றார் இவரோடு இருப்பவர்களும் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள் மஸ்ஜித் கட்டி இருக்கின்றார்கள் முகமது சொல்லுகின்ற இவர்களில் ஒருவர் களிமாவோடு மர்ணிக்க முடியும் இவ்வாறானவர்கள் சுவனம் செல்லுவார்களா என்று ஒரு கேள்வியை முன்வைத்து பார்த்தால் யாரெல்லாம் வெறும் இறுதி நேர கலிமா லாயிலாக இல்லவா என்று சொல்லிவிட்டால் சுவனம் சென்று விடுவான் என்ற ஒரு நம்பிக்கையில் பிழையான விளக்கத்திலே இருக்கின்றார்களோ அவர்கள் மேலே சுட்டிக்காட்டப்பட்டவர்களிலே ஒருவர் கலிமாவோடு மரணித்து விட்டால் முஸ்லிமா என்று கேட்கின்ற போது அடிப்படையிலே அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று அந்த நேரத்திலே சொல்லுவார்கள் ஒரு தெளிவில்லாத குழப்பத்திலே இருக்கின்றார்கள் உண்மையான ஹதீஸ் நான் மேலே சொன்னேன் சகை முஸ்லிமிலே வரக்கூடியது மரண தருவாயில் உள்ளவர்களுக்கு நீங்கள் அல்லாஹை தவிர தகுதியான இலாக் வேறு யாரும் இல்லை என்பதை கற்றுக்கொடுங்கள் என நபி அலை சாத் இஸ்லாம் அவர் சொன்னார் மிகப்பெரிய கொண்டு இலங்கையிலே லட்சக்கணக்கான மக்கள் ஷாபி மதப் என்ற ரீதியிலே இஸ்லாம் என்ற பெயரில் சில வணக்க வழிபாடுகளை சடங்குகளை செய்து வருகின்றார் என்று கற்றுக் இதற்கு தைன் என்று சொல்லுவார்கள் தல்கீன் என்றால் கற்றுக் கொடுத்தல் சாதாரண இந்த தல்கைன் என்ற வார்த்தையே புரிந்து கொள்ளாத லட்சோப லட்ச மக்கள் அவர்களை வழி நடாத்துகின்ற உளமாக்கள் ஒருவர் மரணித்து அவரை அடக்கியதன் பிறல் உட்கார்ந்து கொண்டு மரணித்தவருக்கு கற்றுக் ஆனால் ஷாபிஇ மலுஹா தர இரண்டு அறிஞர்களில் ஒருவராகிய இமாம் நவல் அவர்கள் இந்த ஹதீட்டிற்கு சரியான விளக்கத்தை எழுதி வைத்திருக்கின்றனர் மரணித்ததன் பிறகு கட்டுப்படுப்பதல்ல மரண தருவாயில் உள்ளவர்களுக்கு இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சரியாக எழுதியிருக்கின்றார்கள் ஆனால் ஷாபிஇ மதுஹாபை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லுகின்ற லட்சோப லட்ச மக்கள் அவர்களை வழி நடத்தக்கூடிய உளமாக்கள் மரணித்ததன் பிறகு அவரை அடக்கம் செய்து விட்டு உட்கார்ந்து கொண்டு அவர் செறிமடுக்க முடியாத வார்த்தைகளை படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது தழ்ச்சையில் செய்து கொண்டிருக்கின்றார் இன்றையின் நோக்கம் இஸ்லாம் என்பது இயற்கை மாற்றம் இந்த களிமா என்பது வெறும் வார்த்தைகள் ஒரு மனிதனை பாதுகாத்து விடாது ஹதீஸுக்கு விளக்கமான ஹபீசுகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் பார்ப்பதாக இல்லை ஆனால் என் மீது கடமையானது இது போன்ற செய்திகளை எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதனை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்கள் அவனை பற்றி வரக்கூடிய பெருணங்கள் ஒட்டு மொத்தமாக ஒன்றுக்கு ஒன்று முரணில்லாதவாறு நாம் தெளிவுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் முரண்படக்கூடிய விதத்திலே ஹரிசரை நாம் பார்க்கக்கூடாது ஒரு ஹதீஸை பார்த்துவிட்டு ஒரு ஹதீஸை மறுத்துவிடக்கூடாது ஹதீஸை கொண்டு ஒரு இடத்திலே ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டு மற்றொரு அந்த தீர்ப்பை மாற்றி வழங்கக்கூடாது கனிமாவை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது என்பதை பதினாலாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஆறு வசனங்கள் அல்லா உதாரணம் சொல்லி தெளிவுபடுத்துகின்றான் நீங்கள் சிந்திப்பதற்கு இந்த உதாரணத்தை சொல்லுவதாகவும் அல்லாஹ் சொல்லுகின்றான் சிந்திக்க வேண்டும் இந்த களிமா என்று சொல்லுவார்கள் களிமா என்பது இரண்டு வகையான களிமா இருக்கின்றது என்று அல்லா மிக தெளிவாக சொல்லுகின்றான் களிமத்து பையிபா சிறந்த களிமா நல்ல களிமா களிமத்துன் நல்ல களிமாவிற்கு உதாரணமானது ஒரு மரத்தை போன்றது மரத்தின் வேர்கள் பூமியின் ஆழத்துக்கு சென்றிருக்கின்றது கிளைகள் வானத்திலே பரவி இருக்கின்றது சாதாரண மரங்களை போன்று ஒரு சில பருவங்களில் மட்டும்தான் இது பலன் கொடுப்பதில்லை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாவுடைய கட்டளைப்படி அல்லாஹுடைய வழிகாட்டலின் படி அது அதனுடைய பழங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது நல்ல ஈமான் என்பது ஒரு மரத்தை போன்றது உள்ளங்களின் ஆழங்கள் வரைக்கும் அது பதிந்திருக்க வேண்டும் ால் வெளி வார்த்தை அல்ல ஈமான் என்பது ஆழத்தில் அதன் கிளைகள் வெளியிலே அது வானலாக பரவி இருக்க வேண்டும் அலி சலாத்து அசலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த களிமா எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது ஒவ்வொரு வகையான கிளைகளை சுட்டிக்காட்டினார்கள் உதாரணத்திற்கு சொன்னார்கள் ஒருவன் வெட்கப்படுகின்றான் என்றால் உள்ளத்தின் ஆள் மனதிலே பதிந்திருக்கின்ற அந்த ஈமான் வெளிப்பாடு பாவங்களை செய்யும் ஒரு மனிதன் வெட்கப்பட வேண்டும் என்று வழிகாட்டியிருந்தார் அப்படி வெட்கப்படுவது என்பது ஒரு ஈமான் வெளிப்படுத்துகின்ற ஒரு பழம் கனி இந்த கனியை வெளிப்படுத்தக்கூடியதாக உள்ளத்தின் ஆழத்திலே ஈமான் பதிந்திருக்க வேண்டும் அதன் ஒரு வெளிப்பாடாக பாவங்கள் செய்யும் போது வெட்கம் ஏற்பட வேண்டும் நல்ல களிமாவிற்கு உதாரணம் உதாரணம் பூமியின் மேல் பரப்பிலேயே அதனுடைய வேர்கள் இருக்கும் வேர்கள் ஊன்றி இருக்காது அதற்கென உறுதியான ஒரு நிலைப்பாறு இருக்காது இலகுவாக அந்த மரம் கீழே சாய்ந்துவிடும் இது கெட்ட களிமாவிற்கு உதாரணம் நல்ல களிமா எப்படி உறுதியாக நிலைத்திருக்கின்றதோ எந்தெந்த சந்தர்ப்பங்களில் தேவை ஏற்படுகின்றதோ அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அது கனிகளை கொடுக்கும் இதே போன்றுதான் ஈமான் என்பது உள்ளத்தின் ஆழத்திலே பறிந்து என்ன வடிவிலே அது வெளிப்பட வேண்டுமோ அப்போதெல்லாம் அது வெளிப்படும் அல்லாவும் தூதரும் எதனை எதனை அந்த ஈமான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார்களோ அதனை ஈமான் இதுதான் ஒரு நல்ல மரத்திற்கு ஒப்பான நல்ல சளிமா நல்ல ஈமான் என்று அல்லா சொல்லுகின்றான் இதனை சொல்லிவிட்டு நீங்கள் சிந்திப்பதைத்தான் இப்படி சொல்லுகின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே ஒரு முஸ்லீம் சிந்திக்க வேண்டும் நியாயமான ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டும் மரணிக்கின்ற போது வெறுமனே நாடினால் ஒரு வார்த்தையே ஒருவன் சொல்லிவிட்டால் வாய்நாள் முழுக்க அதற்கு எதிரான நம்பிக்கை இருக்கின்ற ஒருவன் கடைசி கட்டத்திலாவது தன்னை திருத்தி அந்த வார்த்தைகளை சொல்லுகின்றான் என்றால் நான் ஆரம்பத்திலே ஒரு அதிசை சொன்னேன் யூதனாகவே வாழ்ந்து கொண்டு நபியவர்களுக்கு பணிவிடை செய்கின்றான் அவ்வளவு காலமும் நபியவர்களுடைய உபதேசம் அவனுக்கு பயனளிக்கவில்லை இறுதி கட்டம் அவன் நோயிலே இருக்கின்றான் ஒரு சில தினங்களிலே மரணித்து வருவான் என்ற நிலையிலே இருக்கின்றான் அவன் இறுதியிலே இந்த லாயிலாக இல்லவா என்று நபி அவர்கள் சொல்லுகின்ற கொள்கையை அவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான் பிரயோஜனம் அளிக்கின்ற அதே நேரத்தில் முழுக்க இந்த சத்தியத்தை விளங்கிக் கொண்டதன் பிறகு இதிலே தவிர்த்து நடக்க வேண்டிய விடயங்கள் எது கட்டாயம் செய்ய வேண்டிய விடயங்கள் எது என்பதை புரிந்து கொண்டதன் பிறகும் லாயிலாக இல்லவா என்ற வார்த்தைக்கு மேலதிகமாக முகம்மது என்ற என்பதையும் சேர்த்து சொல்லுகின்ற ஒரு மனிதன் இறுதி நேரத்திலே அந்த வார்த்தையை சொல்லிவிட்டான் என்பதற்காக ஒருபோதும் அல்லாஹுடம் நட்பலன் அவனுக்கு கிடைக்காது அல்லுகின்றான் கெட்ட களிமா இவ்வாறான களிமாக்களுக்கு உதாரணம் கெட்ட களிமா அது வெறும் நாவினால் வரக்கூடிய வார்த்தை உள்ளத்திலே அதனை உண்மைப்படுத்தக்கூடிய தன்மை கிடையாது செயல்களிலே அதனை உண்மைப்படுத்தக்கூடிய செயல்கள் கிடையாது இதற்கு எந்த ஒரு உறுதியான நிலைப்பாடும் கிடையாது என்று அல்லா சொல்லுகின்றான் நல்ல களிமாவை சொல்லியிருந்தால் அல்லாஹ் சொல்லுகின்றான் எவர்களெல்லாம் விசுவாசம் கொண்டார்களோ அவர்களை உறுதியான அந்த வார்த்தையை கொண்டு உலக வாழ்விலும் அவர்களை உறுதிப்படுத்துவோம் மறுமையிலும் உறுதிப்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்னை நபி அலஹி அவர்கள் விவரிக்கின்றார்கள் அவரிலே வைக்கப்பட்ட உடனேயே கேட்கப்படுகின்ற கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கு அரபு மொழி தெரிந்திருந்தால் பதில் சொல்லிவிடலாம் என்பது கிடையாது மார்க்கத்தை கற்று ஆலிமாக இருந்தால் பதில் சொல்லிவிடலாம் என்பது கிடையாது யாருக்கு பது சொல்ல முடியும் என்றால் அல்லா சொல்லுகின்றான் இந்த வார்த்தையை கொண்டு விசுவாசம் கொண்டவர்களை அல்லா உலகிலும் உறுதிப்படுத்துகின்றான் மருமையிலும் உறுதிப்படுத்துகின்றான் உலகிலே நீங்கள் பார்த்தால் யாரெல்லாம் அல்லாவுடைய வகியை மட்டும் பின்பற்றி தானும் அமல் செய்து மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்து அதனை கொண்டே தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ இவர்களை எந்த ஒரு கொள்கைவாதியாலும் அசைக்க முடியாது அல்லாஹ் உறுதிப்படுத்தி வைக்கின்றார் அதே போன்று தூய்மையாக என்ற வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் மரணித்து விட்டால் அவர்களே முதன் கேள்விகளுக்கு மிக அழகான முறையிலே அவர்கள் பதில் அந்த நேரத்திலே உன்னுடைய இலாம் யார் என்று கேட்கும் போது அல்லாஹ் என்பதை தெளிவாக சொல்லுவார்கள் நபி அவர்களை காட்டி இவர் யார் என்று கேட்கின்ற போது இவர் அவ்வாஹ் அனுப்பிய தூதர் என்று மிகச் சரியாக சொல்லிவிடுவார் இதுதான் மருமை வாழ்க்கையிலே அடியார்களை அவ்வா உறுதிப்படுத்துவது என்று சொல்வதன் தெளிவு என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் எனவே லாயிலா இல்லவா என்பது ஒரு மரத்திற்கு ஒப்பானது நல்ல மரமும் இருக்கின்றது கெட்ட மரமும் இருக்கின்றது நல்ல மரமாக இருந்தால் அது விளைவுகளை கொடுக்கும் அதன் விளைவு என்ன என்ன அதனை கொடுக்க வேண்டும் என்பது குரான் சுனாதெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது சில விளைவுகளை கொடுக்காவிட்டால் அது மரமே அல்ல அது பிரயோஜனமற்றது என்று ஹதீபர்கள் தெரியப்படுத்துகின்றன சிலவற்றை அவையில் இருந்தால் சிறப்புக்குரியது இல்லாவிட்டாலும் அது ஒரு மரமாகவே இருக்கும் என்பதை ஹதீப்கள் விபரிக்கின்றன எனவே இறுதி வார்த்தையில் ஆயிலா இல்லவா என்பது இது சம்பந்தப்பட்ட ஏனைய ஹதீஸ்கள் இருக்கின்றதா இல்லையா இந்த ஒரு ஹதீஸ்தானா இருக்கின்றதா இருக்கின்றது என்பதை இரண்டாவது சப்தாவிலே தெளிவுபடுத்துகின்றேன் பிரஸ்திரோல் வபூர் வகை மரண தருவாயில் உள்ளவர்களுக்கு அல்லாஹை தவிர தகுதியான இலாக வேறு யாரும் இல்லை என்பதை கற்றுக் என்று நபி அலி சலாத்து நேரடியாக அந்த ஹரிசிகளை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறது உள்ளத்திலே பதிந்த ஈமான் என்பது இது உண்மையிலேயே தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹுடைய வழிகாட்டலை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு இதனை செயல்டுத்துக் கொள்ளுங்கள் சகி முஸ்லிமுடைய இருபத்தி ஆறாவது இறுதி வார்த்தை லாயிலாக இல்லவாஹ் என்பதாக இருந்தால் சுவனம் சென்று வருவான் என்று சுருக்கிக் கொள்கின்றார்களே இறுதி வார்த்தை கூட லாயிலாக இல்லல்லா என்பதாக இல்லாமல் அல்லாவை தவிர தகுதியான இடா எவரும் இல்லை என்பதை யார் அறிந்திருக்கின்றானோ அவன் சுவனம் நுழைந்து வருவான் என்றது ஹதீஸை நபி அலைஸ்லாத்து இஸ்லாம் அவர் இது யாருக்கு எவருக்கு என்ற தெளிவு வேண்டும் என்றால் அல் குரான் வஸ்னத்தை நீங்கள் படித்து பார்க்கலாம் சபையிலே ஒரு இருந்த ஒரு மனிதர் தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்த முடியாமல் அதனை மறைத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதரை அல்லாஹ் முகமின் விசுவாசி என்று சொல்லுகின்றான் இது ஒரு மனிதனுடைய நிலைமையை பொறுத்தது நாவினால் அந்த வார்த்தைகளை மொழிய முடியாத ஒரு மனிதன் தன்னுடைய மனதிலேயே மறைத்து வைக்கின்ற அளவிற்கு அவனுக்கு நிற்பந்த நிலைகள் இருக்கின்றதென்றால் உண்மையிலேயே அல்லாஹை தவிர இலா இல்லை என்பதை உள்ளத்தால் ஏற்றிருந்தால் அதிலே எந்த சந்தேகமும் இல்லாமல் அவனுக்கும் சுவக்கம் கிடைக்கும் இறுதி வார்த்தை லாயிலாக இல்லவா என்பதாக அமைய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியானால் இறுதி நேரத்திலே லாயிலாக இல்லவா சொல்வது என்பது ஒரு சிறந்த அம்சமே ஒழிய அதனை விட குறைவான ஒரு நிலையிலே இருக்கின்ற ஒருவன் சூழனம் செல்ல முடியாது என்பதும் அல்ல அந்த வார்த்தையை சொல்லுகின்ற ஒவ்வொருவரும் சுவனம் சென்று விடுவார்கள் இதே சனி முஸ்லிமிலே இருபத்தி ஒன்பதாவது ஆதிசில் நபி அலைஹி சலாத்து இஸ்லாமரை சொல்லுகின்றார்கள் தவிர தகுதியான இலாம் வேறு யாரும் இல்லை என்றும் முகம்மது அலஹி சலாத்துலாம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்றும் என்று மேலதிகமாக வெறும் லாயல்லாம் போதாது முகம்மதுவா முகம்மது அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்றும் சொல்ல வேண்டும் சொன்னால் தான் நரகன் ஹராமாகின்றது சற்று விரிவா அந்த ஹதி சொல்லுகின்ற இன்னமொரு சந்தர்ப்பத்திலே நவி அடையலாம் ஹரிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சொல்லுகின்றேன் நிச்சயமாக நான் அல்லாஹுடைய தூதராவேன் என்றும் சாட்சி சொல்லுகின்றேன் இந்த இரண்டு சாட்சியங்களையும் கொண்டு சந்தேகமும் அந்த இரண்டு சாட்சியத்திலும் இல்லாத நிலையிலே யார் அல்லாஹுவை சந்திக்கின்றார்களோ இல்லாத அவன் நிச்சயமாக சோழன் செல்வான் இன்னும் விபரித்து சொல்லுகின்றார் என்பது மட்டுமல்ல முகம்மது ரசூலும் அவசியமானது அடுத்த நிபந்தனை அதிலே எந்த சந்தேகமும் அவனுக்கு இருக்கக்கூடாது நபி அலுல் தலாக்கு இஸ்லாமா இப்படி அந்த ஒரு ஹஜீஸை தெளிவுபடுத்த கூடியதாக ஒரு மனிதன் தன்னுடைய கொள்கையாக அல்லாஹை அரஹித் அவர்களை அல்லாஹுடைய தூதராகவும் அவன் ஏற்றிருக்க வேண்டும் அந்த தூதர் கொண்டு வந்த அத்தனையையும் அவன் ஈமான் கொள்ள வேண்டும் இப்படியான ஒருவன் மரணிக்கும் போது லாயிலாக இல்லல்லா என்று சொல்லுகின்றான் என்றால் அது மிக சிறப்பானது எனவேதான் நபி அலேத்து மரணிக்காக அவர்கள் யாரை முஸ்லிம்களாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிமிலே இருபத்தி ஓராவது இலக்கத்தில் பதிவாக இருக்கின்றது இறுதியாக இந்த ஹதீஸை சொல்லி ஒரு மனிதனை முஸ்லீமா இல்லையா என்று உலகிலே நாம் அளவுகோல் வைத்து அள விடுவதற்கு நபியாளர்கள் எந்த அளவுகோலை பயன்படுத்தினார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனே ஒரு ஹதீசை சொல்லி ஒரு ஹதீசை எடுத்து ஒரு நேரத்திலே வைத்து ஒரு தீர்ப்பும் இன்னமொரு நேரத்திலே இன்னமொரு தீர்ப்பும் வழங்குகின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு அவ்வாஹ் நலவை நாடவில்லை யாருக்கெல்லாம் அல்லா நலவை நாடுகின்றானோ அவனுக்கு ஒரு ஹதீஸுக்கு ஹதீஃப்கள் அனைத்தையும் கொண்டு தெளிவுபெற வேண்டும் என்பதை புரிந்திருக்கின்றார்கள் பிறருக்கு உபதேசிக்கின்றார்கள் இவ்வாறெல்லாம் சொல்லுகின்ற அவர்கள் தெளிவான ஹதீச்கள் ஒரே ஹதீஸ் நூல்களே ஒரே ஹதீஸ் ஒளிலே இருந்தும் கூட இந்த ஹபீசலின் ஒளிவீடு ஒளியிலே இந்த அடிப்படை அம்சத்தை கூட தாமும் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நலவை நாடாத ஒரு கூட்டமாகவே அத்தகையவர்கள் இருப்பார்கள் நாங்கள் அல்லாவுடைய வங்கியை மட்டும் பின்பற்றுவதாக நாம் சொல்லுகின்றோம் அதிலே உண்மையானவர்களாக அதிலே உறுதியானவர்களாக அதிலே தடுமாற்றம் இல்லாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் இறுதி நேரத்திலே என்பதை மொழிவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிய வேண்டும் ஆனால் ஏறு வழியில் இல்லாத எப்படியோதே இந்த வார்த்தையை மொழிந்துவிட்டு மர்ணிப்பதை பார்க்கின்றோம் வெறும் நாவினால் வரக்கூடிய அந்த வார்த்தை ஒருவனை சுவனவாதியாக மாற்றிவிட மாட்டாது அவனுடைய உள்ளத்திலே அது பற்றி எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது அதனோடு அடுத்த வாசகம் நபி முகமது அலஹி சலாத்துலாம் அவர்களை தூதராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனையும் தாண்டி நபி அலஹி சலாத்து அஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நபி அலஹி சலாத்து அஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எப்படி அவர்கள் ஒருவனை முஸ்லிமாக தங்களது அணியில் அவனோடு போராட்டம் செய்ய முடியும் என்ற தீர்மானத்தை எப்படி எடுத்தார்கள் என்றால் நான் மக்களோடு போராடுவேன் எதுவரைக்கும் போராடுவேன் என்றால் அவ்வாறை தவிர வேறு தகுதியான இடா எவரும் இல்லை என்று அவன் சொல்ல வேண்டும் அவர்கள் என்னை விசுவாசிக்க வேண்டும் தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் எதனை வங்கியாக கொண்டு வந்தேனோ எதனை கொண்டு வந்தேனோ அதனை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் விடயங்களை செய்தால் தான் அவர்களுடைய அவர்கள் தங்களுடைய உயிரையும் தங்களுடைய சொத்துக்களையும் என்னிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள் அல்லாஹை இளாக ஏற்று என்னை தூதராக ஏற்று நான் எதனை கொண்டு வந்தேனோ அதனை ஒட்டுமொத்தமாக அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்போதுதான் அவர்களுக்கு எதிரான போராட்டம் நிறுத்தப்படும் அதன் பிறகு அவர்களுடைய உயிருக்கும் பொருட்களுக்கும் எப்போது அதிலே கை வைக்கப்படும் என்றால் அதிலே கை வைப்பதற்குரிய வேலைகளை அவர்கள் செய்தார்கள் என்றால் உதாரணமாக மற்றொரு மனிதனை அவர்கள் கொலை செய்து விட்டால் அவர்களுக்கு இல்லாபட்டு வரும் மற்றொரு மனிதனுடைய சொத்தை பறித்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய சொத்துக்கள் அது எடுத்து கொடுக்கப்படும் இப்படி ஏதேனும் குற்றம் செய்தாலே அன்பு அல்லாவை மட்டும் இலாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் என்னை நபியாக ஏற்று நான் கொண்டு வந்ததை விசுவாசிக்கு ஒரு மனிதன் இந்த நிலைக்கு வரும் வரைக்கும் மக்களோடு நான் போராடுவேன் என மிக தெளிவாக சொன்னார்கள் எனவே வெறும் லா இலா என்று ஒருவன் சொல்லிவிட்டால் அதன் அடுத்த சகாதாவாகிய முகம்மது ரசூலுல்லா என்பதை ஏற்காவிட்டால் அவனை நபி அவர்கள் முஸ்லீமாக ஏற்றுக்கொள்ளவில்லை அதே நபி அவர்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு வகி ஒரு எந்த ஒரு குரான் வசனமாக இருந்தாலும் இருந்தாலும் அதனை நம்பும் வரைக்கும் போராடுவேன் என சொன்னார்கள் இதனைத்தான் அபூஹனிபா இதன் அடிப்படையிலே ஒரு தீர்ப்பு வழங்குகின்றார்கள் அவ்வா அரிசின் மீது இருக்கின்றான் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவனை நான் நிராகரித்தவனாக கணிக்கின்றேன் அவன் காதலாகி விட்டான் என தீர்ப்பு கூறினார்கள் ஏனென்றால் நபி அவர்கள் கொண்டு வந்ததை முழுமையாக அவன் நம்பவில்லை பொரானில் உள்ள ஒரு வசனம் சொல்லுகின்றது அல்லாஹ் அரசிலே இருக்கின்றான் என்று அதனை தெரிந்ததன் பிறகும் அதனை ஏற்றுக்கொள்ளாத அவன் காதலாகிவிட்டான் என்று இதுதான் சரியான தீர்ப்பு சல்புகளில் ஒருவராகிய இமாம் அபு அனிபா அவர்கள் இந்த தீர்ப்பைத்தான் வழங்கினார்கள் எனவே புரானும் சுங்னாவும் எதனை சொல்லுகின்றதோ எது பேசுகின்றதோ அந்த விடயத்திலே என்னென்ன குரான் வசனங்கள் இருக்கின்றதோ என்னென்ன அடிதல் இருக்கின்றதோ அவை ஒட்டு மொத்தத்தையும் விசுவாசித்து அதன் அடிப்படையிலான தீர்ப்பை நான் வழங்க வேண்டுமே ஒழிய மக்கள் எவ்வாறு இருக்கின்றார்களோ அந்த மக்களை காப்பாற்றும் தீர்ப்புக்கள் என்பது ஒருபோதும் உண்மையாக மாறவும் மாட்டாது அல்லாஹுடைய தீர்ப்பாக மாறவும் மாட்டாது தூய்மையான அந்த வங்கியை மட்டும் தூய்மையோடு பின்பற்றி முஸ்லிமாக அமைக்கக்கூடிய பாத்தியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்துள்ளுவானாக அப்போது ஹாதா واستر عبد الله لي ولساعد المسنين والمقيمات